வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை அக்டோபர் 10 இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் செந்தில் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பிரபல பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் ஆளுநர் மாளிகை அளித்த புகாரின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டார் எனினும் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க அனுமதி மறுத்ததோடு விடுதலை செய்யவும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் நேற்று பெங்களூரிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்தார் கோவை வந்த அவரை விமான நிலையத்தில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஹரிகரன் ஆகியோர் வரவேற்றனர் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது வெடித்த கலவரம் மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தனது விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ இருபது அமைப்புகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது துருப்பிடித்து காட்சியளிக்கும் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் தூக்கு பாலத்தை போர்க்கால அடிப்படையில் முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிலைகள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தொழிலதிபர்கள் ரன்வீர் சா மற்றும் கிரண் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள லூபன் புயல் மற்றும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரிரு நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் பிரம்மோஸ் ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா உட்பட பிற நாடுகளுக்கு பிரமோஸ் ஏவுகணை திட்ட என்ஜினியர் நிஷாந்த் அகர்வல் கைது செய்யப்பட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் செயல் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதிமூன்று தொழிலாளர்கள் தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்தனர் வெள்ள பாதிப்பிலிருந்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள கேரளாவில் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் ஆய்வு மேற்கொண்டார் வெள்ளத்தில் வீடுகளை முழுமையாக இழந்தவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் ராணுவம் இடையே நடந்த சண்டையில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ஜெயகன் வீரமரணம் அடைந்தார் மத்திய ஆசிய நாடன தஜிகிஸ்தானின் வளர்ச்சிப் பணிகளுக்காக இந்தியா சார்பில் 148 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு இடையே நவம்பரில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சபரிமலைக்கு வரும் பெண்களுக்கு பம்பைக்கு பதிலாக நிலக்கல்லில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என கேரள மாநில பொதுப்பணித்துறை செயலாளர் கமலவரதன் தெரிவித்துள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் பிரான்ஸ் அருகே சரக்கு கப்பல்கள் நடுக்கடலில் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு அனைத்து கால நிலையிலும் பறக்கக்கூடிய அதிநவீன நாற்பத்தி எட்டு ராணுவ விமானங்களை சீனா விற்பனை செய்ய உள்ளது தாய்லாந்து நாட்டின் ரச்ச தேவி பகுதியில் இரு பிரிவினருக்கு இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்தியர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் காணாமல் போய் பிறகு கைது செய்யப்பட்ட சீனாவை சேர்ந்த இன்டர்போல் தலைவர் மெங் ஹாங் ஊழல் மற்றும் பிற கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது எகிப்து நாட்டின் சினாய் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஷார்ஜாவில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க உள்ள உலக புத்தக திருவிழாவில் முதல் தமிழ் புத்தகங்கள் இடம்பெற உள்ளன பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய தூய்மை இந்தியா திட்டத்தை போன்று பாகிஸ்தானிலும் தூய்மை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் துவக்கி வைத்தார் வணிகச் செய்திகள் பேடிஎம் நிறுவனம் தனது கேஷ்பேக் விற்பனைக்காக ஐநூத்தி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தில் மத்திய அரசு தலையிடாது எண்ணெய் நிறுவனங்களை முடிவு செய்யும் இந்த நடைமுறையில் ஒருபோதும் மாற்றம் செய்யப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் ஏழு புள்ளி மூன்று சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருக்கும் என ஐ எனப்படும் சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி நடப்பாண்டின் முதல் காலாண்டில் பதிமூன்று வளர்ச்சியை அடைந்துள்ளது என அந்த வங்கியின் மேலாண் இயக்குநர் சுனில் மேத்தா தெரிவித்தார் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சவரனுக்கு இருநூற்றி பதினாறு ரூபாய் குறைந்தது விளையாட்டுச் செய்திகள் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் யூத் ஒலிம்பிக் போட்டியில் ஜூடோ பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று இரண்டாவது பதக்கத்தை பெற்றார் தபாபி தேவி இலங்கையின் கிரிக்கெட் தேர்வு குழுவின் தலைவர் கிரஹாம் லபரோய் ஐசிசியின் ஆட்ட நடுவராகவும் பணியாற்றுவது குறித்து எந்த சிக்கலும் இல்லை என ஐசிசி தெரிவித்துள்ளது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் பாகிஸ்தானை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது வங்காளதேசம் ஹாங்காங் நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் நதீம் அகமது இர்பான் அகமது ஹசீப் அம்ஜத் ஆகியோர் சூதா ட குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் ரஜினிகாந்த் நடித்துள்ள டூ திரைப்படத்தின் இசை கோர்ப்பு வேலைகளை ஏ ஆர் ரஹ்மான் லண்டனில் நிறைவு செய்துள்ளார் சுந்தரபாண்டியின் திரைப்பட இயக்குநர் எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கி வரும் திரைப்படம் கொம்புவெற்ற சிங்கம் கிராமத்து பின்னணி கொண்ட படமாக தயாராகி வரும் இத்திரைப்படத்தில் சசிகுமார் கதாநாயகனாக நடிக்கிறார் ஆரண்யகாண்டம் படத்தை இயக்கிய தியாகராஜன் குமார தற்போது இயக்கி வரும் படம் சூப்பர் டிலக்ஸ் இப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி ஷில்பா எனும் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பகத் பாசில் மிஷ்கின் பகவதி பெருமாள் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் காயத்ரி விஜய்ராம் என பல முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடிக்கிறார்கள் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நடைபெறுகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவுக்குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்